அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்தேசி மனுவல் இந்த தலைப்பு இயல்பு தன்மை குருவிகள் பருந்தை போல தங்களுக்கு வலிமையான இறகுகள் வேண்டும் என்று கடவுளிடம் வற்புறுத்தின அப்படிப்பட்ட இறகுகள் உங்களுக்கு தேவையில்லை என்று இறைவன் எவ்வளவோ அறிவுறுத்தியும் கேட்கவில்லை கழுகு போன்ற வலிமை வாய்ந்த சிறகுகள் அவற்றிற்கு தரப்பட்டன ஆனால் அவை சிறைகளின் கனம் தாங்காமல் மெல்லிய உடல் சிதைந்து ஒடிந்து விழுந்தன மறுபடியும் கடவுளிடம் சென்று ஏற்கனவே இருந்தது போல் சிறைகளையே கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடி பழைய நிலைக்கு திரும்பின ஆம் இயல்பாக பூக்கிற புன்னகையும் பூவாகி விடுகிறது எதுவுமே இயல்பாக நிகழ வேண்டும் திணிக்கும் அது நழுவி விடும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் சிந்திப்போம் நமது வாழ்விலும் நம் இயல்பு தன்மையை உணர்ந்து செயல்படுவோம் நன்றி